தலைப்பு உண்மை மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு முறை தான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் அதனால் இருக்கும்போது ஆசைகளை ஒழித்து வாழ்ந்தால் பிறந்த பின் உலகில் நிலையாய் பேர் வாழும் படித்ததில் பிரித்தது நற்றினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்